வெற்றிவேந்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வெற்றி தடம் விக்டரி மார்ச் வாசிக்க வேண்டிய பகுதி எபேசியர் ஆறாம் அத்தியாயம் பத்து முதல் பதினெட்டு கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் ரட்சிணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் மிகுந்த மன சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வெற்றி கடவுளுக்கு நன்றி Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. கிறிஸ்துவே தளபதி நாம் யாவரும் படைவீரர் நம்முடையவை அணு ஆயுதமல்ல ரசாயன ஆயுதமல்ல அல்லது நச்சு வாயு ஆயுதமும் அல்ல இட்ஸ் நாட் நியூக்ளியா It's not chemical and it is not biological. They are spiritual weapons. They are not the ones that we will know. The two words are the ones that we will know in the past five years. The ones that we will know is the ones that we will know in the past. அறண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கின்றன அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்புடைய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் பொதுவாக பிசாசு பார்க்க நன்றாகவே இருப்பான் சிரிப்போ வருகிறதா நாம் நினைப்பது போல் கருப்பு உடை கொம்பு வால் இதுவல்ல பிசாசின் தோற்றம் கவர்ச்சியில் யாரும் அவனை மிஞ்ச முடியாது அவன் ஒரு தந்திரசாலி தேவகுமாரனை உயர்த்துவதில் கரிசனை கொண்டவன் போல் பாலைவனிடத்தில் அவரிடத்தில் வந்தான் அல்லவா அவரது நலம் நாடுவன் போல் பேதிருவின் வேடம் அணிந்து இக்கொடுமைய முக்க நிகழ்வது இல்லை என ஆறுதல் மொழி ஆன்மீக கூர்மை கொண்ட ஆண்டவரோ அவனது முகமூடியை கிழித்தறிந்தார் வெற்றியின் இரு ரகசியங்களே பிரியமானவர்களே இன்று நாம் இயேசுவிடம் இருந்து கற்றுக்கொள்வோம் பெத்தலேகையும் துவக்கி கல்வாரி வரை பிசாசு இயேசுவை விட்டான் இல்லை அவன் அவரை சோதிக்காத பகுதியே கிடையாது அதைத்தான் எப்ரையர் நான்கு பதினைந்திலே வாசிக்கிறோம் எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டார் ஆனால் அவரோ ஒரு முறை கூட விட்டுக் கொடுக்கவில்லை வெற்றி பெற்றார் இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா அவர் தம்மை தமது தந்தையின் அதிகாரத்திற்கு முற்றிலும் அர்ப்பணித்து வாழ்ந்தார் தேவனே உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய வருகிறேன் என்று அவர் செய்த அர்ப்பணிப்பில் இருந்து ஒரு நாளும் அவர் பின்திரும்பவே இல்லை பிரியமானவர்களே அதிகாரத்திற்கு அடிபணி போரே அதிகாரம் செலுத்த முடியும் இயேசுவில் இருந்த இந்த தத்துவத்தை ஒரு படைத்தலைவன் தெளிவாய் கண்டான் அவன் என்ன சொன்னான் நீர் என் வீட்டிற்கு வர வேண்டியதில்லை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்கிறேன் நான் அதிகாரம் செலுத்துகிறேன் அது நடக்கிறது அப்படியே நீர் உம்முடைய வண்தந்தையின் அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லும் அது அப்படியே நடக்கும் எனவேதான் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்றான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் விட்டு ஓடி முதல் காரியம் முக்கியம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் விட்டு ஓடி பிதாவுக்கு அடிபணிந்த வாழ்வே பிசாசை அடிபணிய செய்யும் இதை ஒருபோதும் மறந்துவிடாதிருங்க இரண்டாவதாக பிசாசின் மீது வெற்றி பெற வேண்டுமானால் வெளிப்புள்ள ஜபம் இன்றியமையாதது உற்சாகமான ஆவியை கொண்டுதான் வலுவற்ற உடலை மேற்கொள்ள முடியும் ஆவி உற்சாகம் பொழுதுதான் ஆனால் உடல் பலவீனமாக இருப்பதால் அந்த ஆவியை இன்னும் உற்சாகப்படுத்தி உடலை அதன் பக்கமாக இழுக்க செய்ய வேண்டுமானால் அதற்குரிய விசையும் வல்லமையும் ஜபத்தில் தான் இருக்கிறது மனிதர்கள் கவலையினமாக சோம்பலாக எதிர்பாராத வேலைகளில் தான் பிசாசு கலைகளை விதைத்து சொல்லுவான் அல்லவா விழிப்புள்ள ஜபம் விண்ணரசின் ஒலி சரியாய் பிடிக்கும் இட்ஸ் ஹெவன்ஸ் சிக்னல்ஸ் கிறிஸ்து ஜெபத்தின் மூலம் பொல்லாங்கனை மேற்கொண்டார் இன்னும் கூட ஒரு காரியம் உண்டு எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து சேர்ந்தாலும் சில கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும் ஏசு இதை சொல்வாரா ஏசு இதை செய்வாரா ஏசு இதை ஆமோதிப்பாரா சத்ருவின் சதித்திட்டங்களுக்கு நம்மை தப்புவிப்பது இக்கேள்விகளுக்கான பதிலே அது மட்டுமல்ல சுவிசேஷங்களை அடிக்கடி அலசி படித்து பார்த்தால் கிறிஸ்து எவ்விதம் சத்ருவை அடித்தார் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு அழகான பாடல் உண்டு தளகர்த்த நாம் ஏசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று அவராவியினால் பொது பல நடைந்து ஜெயகீதங்கள் பாடிடுவோம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வெற்றி அருள்கிற கடவுளுக்கு நன்றி இந்த நல்லாண்டு இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் உங்களுடைய தெளிவான வார்த்தைகளுக்காக நாங்கள் எவ்விதமாக வெற்றி தடத்தில் நடக்க முடியும் என்பதற்கு உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த அருமையான பாடங்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் பிதாவே உமக்கு அடிபணிந்திருக்க வேண்டும் பிதாவே எப்பொழுதும் உம்மை நோக்கி ஜபித்து கொண்டு எங்களுடைய ஆன்மீக படைக்கலன்களை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் கத்தாவே இந்த இரண்டு அடிப்படை பாடங்களிலிருந்து நாங்கள் ஒரு நாளும் வழிவிலகி போய்விடாதபடி கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தையை திரும்ப திரும்ப புரட்டி பார்த்து ஏசுவின் பாதையிலேயே நாங்கள் நடந்து அவரை போலவே வெற்றி வாழ்க்கை நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினால் நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் வெற்றியின் ஆண்டவரே எங்களுடையது எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றி என்று எழுதப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்